நட்டெண்ணெய்ய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தோல் விழுந்து தோசை செயல பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் புருங்கிளாசி மூணு கப் தோல் விழுந்து ஒரு கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கிறப்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல பச்சரிசி புருங்குளாசி வெந்தயம் மருத்தையும் நல்லா ஊற வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சி எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கணும் இந்த தோல் விழுந்தை வந்து ஊற வைக்கக்கூடாது நல்லா மூணு நாலு தடவை நல்லா கழுவிட்டு அதை அப்படியே போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்க அரைக்க நல்லா மாவு நல்லா காணணும் நிறைய மாவு வரும் அதை எடுத்து இந்த அரிசி மாவோடு கலந்து உப்பு போட்டு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா ஊறி வச்சு வச்சிடணும் அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடும் காலையில் நல்லா பொங்கி இருக்கும் அதை எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தவா வச்சிட்டு தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த தோசை மாவை வர்த்திட்டு தட்டுப்போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தோல் தோசை தயார் இது வந்து பச்சரிசி போடுறது எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்ப் அப்படிங்கறதுனால கிறிஸ்பியா இருப்பேன்னு அப்படி வேண்டாம் நான் குழுங்குலசி மட்டுமே போடுறேன்னா குங்கு மட்டுமே போடலாம் அது ரொம்ப சாப்டா இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்